நமது நற்றினை வானொலியின் பொது அறிவு கேள்விகளுக்கான பதில்கள் இதோ ஒன்று யூனியன் ஜாக் இங்கிலாந்தின் தேசிய கொடியாக ஆயிரத்தி அறுநூத்தி ஆறாம் ஆண்டு ஏற்கப்பட்டது இரண்டு பூமி தினம் கொண்டாடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு மூன்று என்றால் வலி நிவாரணியைக் குறிக்கும் வார்த்தை இனி இன்றைய பொது அறிவு கேள்விகள் உங்களுக்காக இதோ ஒன்று ஞானபீட விருது பெற்ற முதல் தமிழ் எழுத்தாளர் யார் இரண்டு அயோடின் குறைவினால் ஏற்படும் நோய் எது மூன்று முதன் முதலாக பீங்கான் பொருட்கள் எங்கு செய்யப்பட்டன நன்றி